வணக்கம் நச்சினையின் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாவது செய்தி சேவை டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி கார்த்திகை மாதம் பதினைந்தாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஓகே புயலின் காரணமாக நேற்று சூறை கனமழை பெய்தது இதில் குமரி மாவட்டம் முழுவதிலும் மொத்தம் தொள்ளாயிரத்தி ஐம்பது மின்கம்பங்கள் முறிந்து இருளில் மூழ்கின அனைத்து ரயில் சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன கன்னியாகுமரியில் மழை பாதிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதை கண்காணிக்க சிறப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் வேலுமணி தெரிவித்துள்ளார் கோவையில் உள்ள சாலைகளில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவுக்காக வைக்கப்பட்டுள்ள கட் அவுட்டுகளை அகற்ற வேண்டும் என்று கோரி சமூக ஆர்வலர்கள் சிலர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளராக மீண்டும் போட்டியிட மதுசூதனனுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோத குவாரிகளால் அரிதான கனிமமாக மணல் உள்ளது இதனால் வெளிநாடுகளில் இருந்து மணலை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என உயர்நீதிமன்றம் வேதனை தெரிவித்துள்ளது இரட்டை இலை சின்னம் இந்திய தலைமை தேர்தல் ஆணைய உத்தரவை எதிர்த்து டிஜிபி தினகரன் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார் திருவண்ணாமலை மகாதீப திருவிழா நாளை கொண்டாடப்பட உள்ளது அன்று இரண்டாயிரத்தி ஐநூறு பக்தர்கள் மட்டும் மழைக்கு செல்லலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்து உத்தரவிட்டுள்ளது மனுநீதி நாளில் மக்களை சந்திக்க தனது அதிகாரிகளையும் உடன் அழைத்துக் கொண்டு கடலூர் மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் அரசு பேருந்தில் பயணம் செய்தார் நாகர்கோவிலில் நகராட்சிக்குட்பட்ட மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கும் முக்கடல் அணை பெய்து வரும் அடைமழையால் நிரம்பியுள்ளது ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் பணப்பட்டுவாடாவை தடுக்க வருமான வரித்துறை சார்பில் கட்டுப்பாட்டு அறை தொடங்கி அரசியல் முக்கிய பிரமுகர்களை கண்காணித்து வருகிறது இந்திய செய்திகள் சிறந்த நாடாக இந்தியாவை உருவாக்க மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளுக்காக எந்த அரசியல் விலையையும் கொடுக்க தயாராக இருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சருமான ஏ கே அந்தோணி உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஜம்மு கா காஷஷ்மீரில் பாதுகாப்புப் படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் நடந்த துப்பாக்கி தாக்குதலில் ஐந்து தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர் கடல் பகுதியில் சுதந்திரமான போக்குவரத்தை உறுதி செய்யவும் பாதுகாப்பை பலப்படுத்தவும் இந்தியா சிங்கப்பூர் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது இந்தியாவில் சிகிச்சை பெற விரும்பும் மேலும் நான்கு பாகிஸ்தானியர்களுக்கு மருத்துவ விசா வழங்கப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் உறுதியளித்துள்ளார் போஸ்னியா நாட்டைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ தளபதி தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிராகரித்து நீதிமன்ற வளாகத்திலேயே விஷ்மருந்தி தற்கொலை செய்து கொண்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இலங்கையில் வலிவடக்கு வாசவிலானில் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த நிலம் முப்பது ஆண்டுகளுக்குப் பின் தமிழர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது தென்மேற்கு வங்கக்கடலில் நிலைகொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் அண்டை நாடான இலங்கையிலும் கனமழை பெய்து வருகிறது இதில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இங்கிலாந்து நாட்டில் மருத்துவமனைகளில் போதிய அளவு செவிலியர்கள் இல்லாத நிலையில் இந்தியா மற்றும் பிலிப்பைன்ஸ் நாடுகளில் இருந்து ஐயாயிரம் செவிலியர்களை பணியமர்த்த அந்நாட்டின் தேசிய சுகாதார சேவையகம் திட்டமிட்டு உள்ளது வணிகச் செய்திகள் முதன்முதலாக ஒரு ரூபாய் தாள் நவம்பர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐந்தாம் ஜார்ஜ் மன்னன் படத்துடன் ஆங்கிலேயர்களால் அறிமுகம் செய்யப்பட்டது நேற்றைய தினம் ஒரு ரூபாய் தாளுக்கு வயது நூறு நடப்பு ஆண்டில் ஜூலை முதல் செப்டம்பர் மாதம் வரையிலான இரண்டாம் காலாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி மூன்று சதவிகிதமாக உயர்ந்துள்ளது என மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சமூக நலத்திட்டங்கள் துவங்கி அரசின் பல்வேறு திட்டங்களால் பயனடையும் வாடிக்கையாளர்கள் ஆதார் எண்ணை இணைக்க மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது வரும் காலங்களில் முட்டையின் தேவை அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் முட்டையின் விலை இருபத்தி வரை குறைய வாய்ப்புள்ளதாக கோழிப்பண்ணை விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் தங்கத்தின் விலை நேற்று சவரனுக்கு ரூபாய் நூற்றி நான்கும் கிராமுக்கு ரூபாய் பதிமூன்றும் குறைந்துள்ளது பணிக்கு செல்லும் பெண்கள் பிரசவத்திற்கு பிறகும் தங்களது பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று ஹைதராபாத் ஐசிஐசிஐ வங்கி செயல் அதிகாரி ஷாந்தா கொச்சா தெரிவித்தார் உலக பேட்மிண்டன் போட்டியில் முதல் எட்டு இடங்களை பிடிக்கும் முன்னணி வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கிடையில் துபாயில் பேட்மிண்டன் சூப்பர் சீரீஸ் இறுதித் தொடர் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இதில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் மற்றும் பி சிந்து இடம் பிடித்துள்ளனர் அமெரிக்காவில் நடந்த உலக பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்திய வீராங்கனை மீராபாய் சானு தங்கம் வென்று அசத்தியுள்ளார் இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் விராட் கோலி இளைஞர்கள் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு அதிக கவனம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் ஒடிசாவின் புவனேஸ்வர் நகரில் ஹாக்கி உலக லீக் பைனல் தொடர் இன்று தொடங்கி டிசம்பர் பத்தாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இதில் இந்திய அணி பி பிரிவில் இடம்பெற்றுள்ளது டிரிபிள் ஹெச் ஜிந்தர் மகள் மோதும் டபிள்யூ நேரலை மல்யுத்த போட்டி இந்தியாவில் வரும் டிசம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெறவுள்ளது தஞ்சை போட்டியின் லீக் சுற்றுகள் முடிவடைந்து டிசம்பர் ஏழு அன்று காலிறுதி ஆட்டங்கள் தொடங்க உள்ளன திரைச்செய்திகள் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் சூர்யா கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் உருவாகியிருக்கும் தானா சேர்ந்த கூட்டம் படத்தின் டீசர் நேற்று வெளியிடப்பட்டது ராஜீவ் மேனன் இயக்கத்தில் சர்வம் தாளமயம் என்ற படத்தில் தொகுப்பாளினி திவ்யதர்ஷினி நடிக்க ஒப்பந்தமாக இயக்குநர் சிவா அஜித்தை வைத்து அடுத்த படத்திற்கு விஸ்வாசம் என பெயரிட்டுள்ளார் இசையமைப்பாளரும் நடிகருமான ஹிப் அப்யின் திருமண நிச்சயதார்த்தம் திருப்பதியில் நேற்று நடைபெற்றது இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன மேலும் சமையல் குறிப்புகள் நித்தம் ஒரு முத்து அஞ்சல் தலை செய்திகள் நாளும் ஒரு விதை போன்ற தரமான ஒலிக்கோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்